கொஞ்சமாயையொரு சக்தி என்றனது மற்ற யாரையும் மயக்குமாம் விஞ்சையாக ஒரு சக்தி மற்றனது நிமலயோக புணர்வார்கள் தம் நெஞ்சின் மேல் எதனால நீக்கி ஏ நிகழ்கிற்பண்ணான் அஞ்சு டாதனை எனையர் அந்த சக்திகளும் யான் நினைத்தவனம் ஆகுமாண்டாயி முன்பாட்டிலே அந்த மூணு தொழிலை நான் செய்கிறேன் என்று சொல்லி அதோடு இணையலற்ற இது மித்தியத்தன்மையிலே சமான இதுக்கு தான் இதுதான் வேறு கிடையாது அப்படிப்பட்ட மாயை செய்து நித்தன் நித்தனாயம் மறையன் இருப்பேன் நான் இந்த மாயை என்னால் என் வசத்தை படுத்திக்கொண்டு நான் மாயைக்கு பட்டுப்படாமல் அதுக்கெல்லாம் அடுக்காளக்கூடிய நிலையிலே மறைந்து செய்வேன் முடிச்சார் இப்போது மீண்டும் சொல்கிறார் வஞ்சமாயை ஒரு சக்தி என்றனது மற்றும் யாரையும் மயக்க பல சக்திகள் இருக்கின்றன அது வஞ்சமாயிருக்கிறார் தமோகனம் பேர் தமோகனமாயிருக்கு அது எல்லாரையும் மயக்குது யாரெல்லாம் மயக்க மாட்டீங்க கடுமையான தவ சொல்லாம் மயக்கிறது விஸ்வாமுந்திரர் கடுமையான தவறு அப்புறம் மேனகை விட்டு மயக்கிட்டாருவாங்க போச்சு அப்புறம் சவந்தலாக பறக்குது இப்படி கடுமையான தபசைகளையும் மயக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த தமவனத்துக்கு உண்டு வஞ்சமாய ஒரு சக்தி என்றனது மற்ற யாரையும் மயக்கும் யாரையும் வந்ததுனாலே மேன் மக்களையும் அர்த்தம் தபச அர்த்தம் விஞ்சையாகும் ஒரு சக்தி மற்ற எனது விமல யோக புகிவார்கள் விஞ்சய் சத்துகுண மாயை அந்த சக்தியிலோ சம்பந்தப்படும் போது குற்றமற்ற யோக மார்க்கத்து வருவார்கள் அது விஷார மார்க்கமாக இருக்கலாம் அது அடையோக மார்க்கமாக இருக்கலாம் யோ இருக்கலாம் அப்போ தான் வருவான் அது வரைய மாட்டான் அம் லெஞ்சின் மேவிய மேவி அதனால் அம் மாயையினை நீக்கியே அத்தகைய மனதின் கண்ணே பொருந்திருக்கின்ற காரணத்தினாலே அது மாயை போக்கியே நிகழும் இருப்பான் அவர் யோகிகளுக்கு அது மாயை நீக்க நீக்குவேன் மற்றவர்கள் நீக்கிறது அவங்க மயில மயங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கட்டுமே எனக்கு விட்டுருவேன் சொல்கிறார் ஏன் அவர்கள் கருணை வைக்கலாமா கேட்டால் செய்யறது கேட்க மாட்டேங்கிறாங்களே எப்படி நான் செய்யும் யார் கேட்டேன் பாங்க அதனால செய்கிறது அம்மாயினை நீக்கிய நிகழ்விருப்பன் நான் அஞ்சிடாது இணை இணைய எனை அனந்த சக்திகளும் இந்த சக்திகள் இருக்க நான் நான் பயப்பட மாட்டேன் சக்திகள் வெறும் போய் மித்தியானதுனால கொஞ்சம் கூட எனக்கு பயம் இல்லை பழுதியில் பித்திய நிச்சயம் பண்ணவர் பயம் வரவே வராது காலஜலம் மித்திய நிச்சயம் பெரு ஆசை வரவே வராது கட்டையில் கல்வன் இல்லை என்று நிச்சயம் பண்ண பிறகு தோட்டினாலும் கூட பயம் வராது அவன் அடிக்கப் போக மாட்டான் அவன் பிடிச்சி போலீஸை கொடுக்க மாட்டான் அதனால தான் அஞ்சிடாது எணை அனந்த சக்திகளும் அதைப்படி நான் பயப்பட மாட்டேன் எல்லா சக்தியிலே கண்டு பிறகு எப்படி இருக்கு யான் நினைத்தவனம் நான் நினைத்தபடி இந்த மாயை பரணாமய்தான் அவ்வளோதான் அதுக்கு வேலை வேறு வேலை கிடையாது இல்லை அது என்ன ஒன்றா அடக்காது மயக்காது மயக்கிற கூட்டம் இருக்குது அவங்க தான் மயக்கும் தமிழன் பெருமானம் இருக்காங்களே அவ்வளோதான் மயக்கும் நான் சரோக்கியும் பாதியிருக்கிறதா என்னை எந்த மயக்கவும் கண்டியாக தான் நினைக்கும் அப்படி இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் இல்லை ஆகவே இதை நினைத்தவனம் எந்த மாதிரி நினைக்கிறேன்னா அது நடக்கும் ஆகவே ஐந்து தொழில்கள் செய்கிறேன் இதை வைத்துக்கொண்டு எழுகை பிறப்பு ஐம்பத்தி நாலு ஜீவபேதங்கள் செஞ்சிகிட்டுருக்கேன் இது அந்த மாய ஒன்று என்ன பண்ணாரு என்ன பார் செஞ்சாலும் பேசாமல் இருக்கும் ஆக அஞ்ஞானிகளாக இருக்கிறவர்களுக்கு அவர் மாயை கண்டு பயப்படுறாங்க ஞானிகள் யோகிகள் பயப்பட மாட்டான் என்னை போலவே அவர் இருப்பார் என்னை என்னோடய எனக்கு சர்வதா மத்தானனால எனக்கு எப்போதுமே மறைப்பு கிடையாது இப்படி அனுக்கிறகத்தினாலே மறைப்பில் போய்க்கொண்ட யோகிகள் ஞானிகள் அவர்கள் பயப்பட மாட்டார் மற்றவர்களெல்லாம் பயப்படாதான் செய்வாங்க பயப்படுற காரணத்தினாலே பயமாசை தீவிரமாகி புள்ளிபாவங்களை செய்து நரஸ்வர்க்கங்களுக்கு போய் மீண்டும் பிறந்து மீண்டும் செய்து மீண்டும் பிறந்து இப்படி பிறந்து இறந்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் எத்தனையோ எப்போ முடிவு ஏதோ ஒரு கா ஜென்ம எடுக்கும்போது அந்த சஞ்சீவத்தில் ஏதோ கொஞ்சம் நிஷ்காம்பண்ணியம் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருந்தாக்க அதன் மூலமாக கொஞ்சம் வழிபறப்போ பிறக்கும் விஷாமண்ணியம் செய்ய அது இருக்குன்னா அபூத்திபூர்வமாக செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் கடைசியில் புத்திபூர்வமாக செய்யறது யூஸ் வழி பண்ணுறாரு என்ன அபுத்திபூர்வம் என்ன புத்திபூர்வம் என்னான்னா தெரிஞ்சே நிஷாபண்ணியம் தெரிஞ்சேனா புத்திபூர்வம் தெரியாமல் விஷாம்புண்ணியம் பண்ணுறாங்க ஏதாவது ஞாபகம் ஒரு தான் எங்கருது தெரியாது ஒன்று வாங்க கூட கேட்கறதில்ல என்ன காட்டேனே ஒரு சிங்கல் டீ கொடுப்பா கேட்கறாங்களோ அவங்க ஒரு பலனை எதிர்பார்க்கறது இல்லை அபுத்தி உரிவங்க செய்யறாங்க அப்படி அனந்தங்கூட ஜென்மங்கள்ல செஞ்சதெல்லாம் சஞ்சல் இருக்கும் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் பரிபாலம் ஆகும்போது முன்னால் நிற்கும் அப்படி போது புத்தி உரிமம் செய்யக்கூடிய புத்தியே ஈஸ்வன் கொடுப்பார் அப்போதான் அவருக்கு புத்திபரிமா செய்வாங்க அப்போ விசா மண்ணியத்தினால அதக்கண சுற்றி வாயிலாக மலர் நீங்கி அதக்கண்ணு சுத்தம் ஏற்பட்டு ஞானமாக இருக்கு வருவாங்க அப்படிங்கிறது அதனால் இல்லைன்னு சொன்னாக்கா அப்படி சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல அவங்க வரவே மாட்டாங்க அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை சில பேர்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னு சொன்னால் எதுவும் முந்தி இருக்குன்னு அவங்களுக்கு அதனால கொஞ்சம் புத்தி இடம் கொடுக்குது இல்லை புத்தி இடம் கொடுக்காது அப்படிங்கிறது அதனால்தான் சொல்றார் இந்த யான் நினைத்தவனம் ஆகும் நான் இனத்தபடி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஆலம் பணமாம் சக்திகளுக்காலம் அடங்கவும் இருக்கும் முத்தியுமென் பாலே எவர்க்கும் உள்ளா என் மாலொன்றிய மாயையை அடைந்து மலரோன் வடிவு கொண்டொன்று ன்னை உண்டாக பண்ணும் நானா விதமாக பாட்டு ஆலம்பனம் பட்டுக்கொடு அர்த்தம் ஆலம்பனமாம் சக்திகளுக்கு இது என்னை தான் பட்டு இருக்கு இந்த சக்திகள் எல்லாம் அப்படிப்பட்ட சக்திகளுக்கு ஆலம்பனா ஆலம்பனம் ஆலம்பனான் இந்த சக்திகள் சுதந்திரம் கிடையாது ஏதோ ஒன்று இருக்கும் படுவையில் பாம்பு சுதந்திரமா காட்சார் அந்த பழுதி ஆதரவாக கொடுத்தா காட்சி கொடுக்கு அப்படி போல பற்று கொண்டு ஏதாவது பற்றி இருக்க வாயானது என்னை தான் பற்றியிருக்கிறது வேற எதையும் பற்றுவதில்லை நான் தான் இருக்கிறேன் அடங்கவும் என்பால் அங்கு இருக்கும் முன்னிரண்டல்ல எல்லா சக்திகளும் நின்றதாக இருக்கு முத்தியும் என்பாலே எவருக்கும் உள்ளாய் அப்போ இதை இழந்து விடுபட்டு ஞானமடைய விரும்புகிறாங்களே அது விட என்பது எனது ஆசிரியா அவங்களை அடைகிறாங்க அவர் சொந்தரா கிடையாது என் மால் ஒன்றிய மாயை அடைந்து மலரோல் வடிவு கொண்டு ஒன்று ஞானம் தன்னை உண்டாக பண்ணும் ஆணாவிடமாக என்னுடைய சத்து ஒரு பிரிவு இருக்கு அது என்ன ராஜோகணம் ராஜோகணத்தில் பிரதிபித்தி இருக்கும்போது சீற்றையும் எனக்கு உண்டாகிறது அப்போயே பிரம்மான்னு பேர் அதனால் மால் ஒன்றிய மாயை அடைந்து மலரோன் பிரம்மதேவன் வடிவு கொண்டு பிரம்மதேவனாக வடிவெடுத்துக்கொண்டு ஒன்றும் ஞாலந்தன்னை பொருந்திருக்கின்ற அந்த ஞா உலகத்தை உண்டாக பண்ணும் நானாவிதமாக நானாவதும் உண்டாக பண்ணும் மாயையிலே பிரதித்திருக்கிறேன் எங்கள் மாயினுடைய ரஜோவனம் இருக்கே அதில் பிரதிபிக்கும் போது ஜகத்தை திருட்டிக்கையினால் பிரம்மாவும் என்று பெயர் என்னுடைய மாயையிலே சத்துவணம் இருக்கு அதில் பிரதிபிக்கும் போது ஜகத்தை ரச்சிக்கையினாலே விஷ்ணு என்று பெயர் அந்த சத்துவத்தில் தமஸ்பிரதானமாகும் போது இந்த உலகை சம்மானம் உபசம்மானம் பண்ணிக்கிற காரணத்தினாலே ஒருத்தர் என்று பெயார் என்று கட்டல பாடம் இந்த அடிப்படையில் தான் அவர் பாடம் எழுதியிருக்காரு அவர் இதெல்லாம் படித்து பார்த்தா பேர பேராக எழுதியிருக்கார் அவர் மூணு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் அதுதான் வரும் அப்படிங்கிறது அது முதல்ல இப்போது சொல்லிட்டார் அப்புறம் நாராயணன் சொல்லி அவர் இதனை பற்றி மூணா பாடன்னு சொல்கிறார் இதே கிரம வச்சுருக்காருங்க கட்டளை பாடத்தில் சத்துவத்தில் ராசிபிரதானமாகும் போது முதல் எடுத்தார் அதுதான் படைப்பு அப்ப எனக்கு பிரம்மாண்ட பேர் அதே பிரம் பேரத்தை ஆச்சிருக்கார் அதே சாஸ்திரி சிவனார் இப்ப நான் சாஸ்திரம் படித்ததுனால இந்த கருத்து எடுத்து அப்படியே போட்டிருக்காருன்னு அர்த்தம் ஓதியம்தானுலாம் நாதனாகிரியா நாராயணும் தீதி லாதவன் சக்தி திதித்தலால் நீதி ஈதலாம் நிலை பெற்றே இளங்குமா ஸ்ரீஸ்வர்கதையில் நான்காவது பத்தி அத்தியாயம் பாட்டு முன் பாடலில் சொல்லி என்னுடைய மாயை கொண்டு நான் பட பிரம்மா என்ற பெயராலே உலகத்தை சிரட்டிக்கிறேன் என்றார் அதாவது ரசிசி பிரதானம் ஆகும்போது அதில் பிரதிபித்த பிரதிபித்த அதே பிரதி ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் உலக ஜகத்தை சிட்டிக்க பிரம்மா என்று சொன்னார் அந்த ஈஸ்வரன் அப்போ பிரம்மா என்ற பெயராலே நாம உருவம் பெறுகிறார் அருவமாக இருக்க கடவுள் உருவம் பெறுகிறார் அதே என்று இந்த ரெண்டு பாட்டை சொல்றார் ையும்ையும் தானாய் உயிர்க்கலாம் நாதனாகிய நாராயணன் எனும் தீதில்லாத என் சக்தி இந்த எல்லாவற்றிற்கும் வேதத்தை சொல்லி அதன்படி நடக்க செய்யக்கூடிய நிலை இருக்கு அதன்படி அவர்கள் செய்கிறார்கள் எல்லா உயிர்க்கும் தானா உயிர்க்கெல்லாம் நாதனாகிய திதி அதாவது சம்ரட்சனை பண்ணுறதுனால திதியின் பெயர் அது கிடையாது நாராயண் பெயர் அவருக்கு எனும் தீவில்லாத எண் சக்தியின் அதாவது சத்துவத்திலே சத்துவ பிரதானமாகும்போது அதில் பிரதிநிதி ஈஸ்வரன் ஜெகத்தை ரசிக்கையினால் விஷ்ணு என்றும் பெயர் என்ன அதான் சொல்ற அந்த சக்திக்கு நாராயணன் பெயர் திதித்தலால் இதனால் திதி காரணம் பண்ணதுனால திதித்தலால் திதினால் நிலை நிலை பெறச் செய்கிறதுனால இதெல்லாம் நிலை பெற்று இலங்குவால் அதனால் அந்த உலகம் எல்லாம் நிலையாக இருக்கிறதுக்கு நாராயணன்கிற பெயரால் என்னுடைய சக்தி சத்துகுணம் பிரதானமான சக்தியால் செயல்படுகிறது என்று இப்போது திருட்டி திதி இப்போ சொன்னால் சம்மாரம் மாதிரி சொல்ல போகிறால் மூன்றாவது ருத்திரமூர்த்தியதாய் தோன்றாவகை நின்று துடைப்பதனை சான்றோர் பலர் தாமத காலமென ஊன்றாவன தாக உரைப்பர்களால் பதினைஞ்சாவது பாட்டு மூன்றாவது தமோ மூன்றாவது தமோகுணம் சத்துவத்தில் தமத பிரதானமாக இருக்க ஜெயத்து ஊசம் பாரம் பண்ணிக்கினாலே ருத்ரங்கிற பெயர்ன்னு சொல்லப்பட்டது மூன்றாவது ருத்ரமூர்த்தி அழிக்கும் போது தமோகம் இருந்தால்தான் அழிக்க முடியும் ஒருவன் குலம் பண்ணுறான்னு சொன்னாலோ திருவிழான்னு சொன்னாலும் தமோபலம் தான் காரணம் அந்த நேரத்துக்கு விசாரம் ஒன்றும் கிடையாது நல்லது கேட்டால் தெரியாது மூடம்தான் அந்த மூடத்தினாலும் செய்யக்கூடிய காரியம் அதுதான் அதன் பிறகு அடித்தடி இந்த கிரிமினல் குற்றங்கள் எல்லாம் தமோபலம்தான் சிவில் குற்றங்கள்லாம் ரஜவனம் சத்தகணம் இந்த கூட்டத்துக்கு போகாது அதனால இந்த மூன்றாவது ருத்ரமூர்த்தியாய் தோன்றா வகை நின்று துடைப்பதனை இந்த பிரபஞ்சம் தோன்றாமல் இருக்கும்படியாக நாசம் செய்கிறது அதனை சான்றோர் பலர் தாமத காலம் என சொல்லுவார்கள் தாமத காலம்னா தாமச குணத்திலிருந்து உண்டானது அந்த காலம் காலசக்தி காலம்தான் பிரதான முன்னர் அப்போ சமூக குண காலம் மிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஒன்றா எனதாக அதுவே காலபிரவமாகிய என்னுடையதாகவும் சொல்லுவார்கள் நானே சத்யராஜ்தவஸ் ஆகிய மூன்று குணங்களோடு சம்மந்தப்படும் போது மூன்று உருவங்களும் மூன்று செயல்பாடுகளும் நிகழ்கின்றன என்பதை இந்த பாட்டில் சொல்லி முடியும் நித்த நியமத்துடனே நெறியுறப் பார்ப்பார்கள் சிலர் பத்தியால் பார்ப்பார் சிலர் பாவனையார் பார்ப்பர் சிலர் சத்தியமா ஞானத்தார் பார்ப்பர் சிலர் சாற்றுகின்ற எத்திரத்தாயிரம் இவனே என உணரும் மெஞானி பதினோரு பாட்டில் நாலு விதமான பக்தன் சொல்ற பகவான் கீழ நாள் தான் சொல்றாரு அது ஒரு விதம் இது ஒரு விதம் அதில் செல்வம் விரும்பினர் செல்லல் அடைந்தோர் அல்லல்களுக்கவன் அன்பு செய்வோர்கள் நல்லது அறிந்த விஞ்ஞானியின் நால்வர் வல்லதில் என்னை வணங்குதவ தோறும் அப்படின்னா செல்வம் விரும்பினர் செல்லடைந்தோர் அதாவது அர்த்தார்த்தின் பேர் அர்த்தார்த்தி அதாவது ஆர்த்தன் அர்த்தார்த்திய ஜின்யாஸ் ஞானவான்னு உடம்புற சொல்லப்படுது ஆர்த்தன் பொருள் ஆபத்து காலத்தில் பகவானை விரும்புவான் அர்த்தார்த்தி பொருள் வேண்டி பவானை விரும்புவான் மும்மூற்று ஞானத்தை வேண்டி விரும்புகிறான் இந்த மூணு பக்தர்கள் தான் நாலாவது பக்தன் ஞானி எதையும் விரும்புவதில்லைன்னு சொன்னார் அதனால தான் எனக்கு பிரியோங்கிறார் இன்னவர் தங்களில் என்னோடும் வேறாய் உன் நலிலாமையின் ஞானி உயர்ந்தோன் அன்னவன் நானும் நலத்தோய் அன்னவன் அவன் எனக்கவனுக்கே நன்னவ நாகம் நானும் நல்லத்தோய் அப்படின்னா ஏன் கேட்காமல் இருக்கா எதுவும் கேட்க மாட்டான் அதனால் அவன் ரொம்ப பிரியமாக இருக்கான் உலகத்தில் கூட குடும்பங்களில் எதுவும் கேட்காம ஒரு பையனை இருந்தால் ரொம்ப பிரியமாக வச்சு வச்சுருப்பாங்க இப்போ நச்சு பிடிச்சிக்கிட்டே அந்த வெறுப்படைவாங்க ஏன் ஒன்றும் கேட்கறது நல்ல பையன் கொடுத்தா வாங்கிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு மரியாதை உண்டு இரண்டாலும் கேட்கட்டும் அவனுக்கு மரியாதை இருக்கு திட்டுவான் சும்மா கேட்டு நேற்று படிக்கிட்டாரு அப்படி போல் இந்த மூணு பக்தன் கேட்குறவங்க தான் ஆர்த்தன் ஆபத்து காலத்து வந்து அவ ஆண்டவனே என்ன பண்ணுறது அது கஜேந்திரன் சேர்க்கிட்டதாக ஒரு கதாரணம் கொடுப்பாங்க அவருக்கு ஆபத்து வந்தது நாராயணா அது மூலமாக நல்லாராம் வந்துட்டாரான் அதே மாதிரி திரௌபதி ஆபத்து காலம் அப்படியே கேட்டாரான் அதான் வந்துறான் இது ஆபத்து காலத்துக்கு உதவுறது அர்த்தாத்தி பொருளை விரும்பி பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்கறது தான் எனக்கு பணம் வேணும்மா வீடு வேணும் வாசல் வேணும் பதவி வேணும் பட்டம் வேணும் இன்னும் கேட்குறது அதெல்லாம் பொருளை கருத்து கேட்குறது அப்போ கேட்கப்படாதா அப்படின்னா காமி பக்தர்கள் பேர் அப்போ மூச்சியான என்ன பண்ணலாம் அல்லல் கெடுக்கவே அன்பு செய்வார்கள் இந்த துக் சம்சார சாதனை பண்ணும் அது சாதனங்கள் கொடுன்னு கேட்குறான் இவனும் காமியா காமி பண்ண இந்த காமி பந்தத்தை உண்டாக்காத காமியும் சாதனங்கள் வேக வைராக்கியம் சமாச்சரி சம்பத்தியும் சும் திருவணம நித்தியாசனம் தற்பத்தி ஒன்பது விசாரம் இப்படி வர சாதனங்களை கொடுக்கும் என்ன கேட்கறான் அவனை விட ஞானமடைந்தானே அவன் ரொம்ப ஒத்தமர்னா எதுவுமே கேட்க மாட்டேன் அவன் தான் பிரியவனு அடுத்த பாட சொல்றாரு அதே போல இங்கே இதை வச்சு தான் அவர் அதை கொஞ்சம் மாற்றி பாடியிருக்க வச்சுக்கோங்களேன் அது சொல்ற நித்த நியமத்துடனே பார்ப்பார்கள் சிலர் சில பேர் ஆச்சார ஒழுக்கங்கள் நித்த கர்மானுஷ்டானங்கள் நைத்திய கர்மானுஷ்டானங்கள் செய்து கொண்டு நெறிவுற அந்த வேதவதிக்கு புறம்பில்லாமல் பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் பக்தேவாள்னு அர்த்தம் அப்புறம் விதமான பக்தர்கள் பத்தியால் பார்ப்பர் அப்படி சில சிலர் பக்தியினாலே பார்ப்பார்கள் அதன் பிறகு சிலர் பாவனையால் பார்ப்பர் பாவனை அதாவது மனதில் தியானம் பண்ணுறதாலும் சரி மனதில் எந்த மூர்த்திக்கு விருப்பமோ இஷ்ட தெய்வமோ அந்த வைத்து கற்பனையாக பாவனை அந்த மூர்த்தி பக்தி செய்கிறது அதாவது பசுராயினார் கோயில் கட்டுற மாதிரி தான் வாயிலார் மானசீகமாக பக்தி பண்ணார் மானச பூஜைன்னு போயிருக்கு இந்த பாவனை நித்த நியமத்துடனே நிறைவுற பார்ப்பார் சிலர் பக்தியால் பார்ப்பார் சிலர் பக்தி அது எந்த பக்தியுமே வச்சுக்கலாம் இஸ்லாம் பக்தி காமல் பக்தி எல்லாம் செய்ய வந்துடும் அர்த்தன் வச்சுக்கிட்டாலும் சரி அர்த்தத்தை வச்சுக்கிட்டாலும் சரி சில பாவனையால்னா மானச பூஜை பண்ணுவார்க்கும் அர்த்தம் சத்தியமாம் ஞானத்தால் பார்ப்பார் ஞானத்தால் பார்ப்போன்னா சத்தியம் உண்மையாகவே ஞானம் ஞானம் என்று ஞானம் அதுதான் ஞானிகள் பெயர் சாட்டுகின்ற எத்திரத்தாரணம் இவனே என்னை உணரும் மெஞ்ஞானி இந்த மூன்று பேர்களில் நாலாவது சொல்லப்பட்ட மெஞ்ஞானி ஆட்சி யோகத்தில் இருக்கானே அவன்தான் உத்தமன் எனக்கு மிகப் பெரியவன் சொல்வார் என்னை உணரும் மெய்ஞான் என்னை அடைந்தவன் என்னை தெரிந்து கொள்ளவன் அர்த்தம் இந்த கருத்தை தான் அங்கே பாட்டியிருக்கார் அவரவே பெரும்பாலும் ஈஸ்வரக்கீதையினுடைய அடிப்படைதான் பகவத்கீதையை அதை கொஞ்சம் சுருக்கி வெடிச்சு பாட்டிருக்கார் இது ஆதாரம் அதற்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஆமையாருந்து கொண்டு உதயம் பண்ணிருக்கார் இந்த கேட்டு அத கூட ஒரு அன்பர் ஆமையாரத்தில் பக்தர்கள்லாம் உதயம் பண்ணாராம் இந்த கேட்டு தான் நாராயணன் தான் சொன்னார் இது போலவே நாராயண் கேட்டுக்கிட்டு ஒரு காலத்திலேயே உதயம் பண்ணலாம் அதான் குருவ புராணம் பேர் அது சொன்னாரான் அதனால் இங்கே அந்த சம்ஸ்காரம் இருக்குல்ல அவருக்கு யா கஷ்டம் அதை சொல்லுவார் அதான் சொன்னார் அப்படிங்கிற பெரும்பாலும் ஈஸியாக இருக்கு இல்லை மக்களுக்கும் தெரியாது பாக்கிதான் பிரதான அதான் மற்றவங்கள கோரிக்கை வைத்து என்னை பக்தி செய்யறாங்க இவன் உள்ள ஞானத்தை அடையணும்னு பக்தி ஞானத்தை அடைகிறான் அவன் மேல எனக்கு பெரிய வழிபாடு வன் மற்றவன் எண்ணில் பிரிவானவன் யான் எனவே நினைமின் பிறார்தாமும் உறவாழ் வழிபாடுடையடையார் ஒரு காலம் பிறவாழி இடை பிரிவாயனையே பெறுகின்றார் பதினொழாவது மீண்டும் அதை பற்றி வளர்க்கிறார் அறிவாள் வழிபாடு உருவான் எவன் மற்ற அவன்னை பிரிவான் அறிவாளனா தத்துவ ஞானத்தாலே தத்துவ விசாரம் பண்ணி தும்பலட்சார்த்தம் கூட சாகினான் தத்துவ லட்சாம் பரமா இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட விசாரபூர்வமாக வழிபடுகிறானோ அதிஷ்டானத்தை அவன் எண்ணில் பிரிவான் என்னை விட்டு பிரியமாட்டான் ஏகத்துவம் அடைகிறான் அவன் யான் எனவே நினைமின் அவன் வேறு நான் வேறு அல்ல ஒன்று தான் குடசன் வேறு பிரமம் வேறு இல்லை பிரமே குடசன் குடசனே பரவன் தான் பரமே என்று சொல்லப்படும் அப்படி நினையுங்கள் பிறர் தாமம் உறவால் வழிபாடு உடையார் அப்ப மற்றவர்களா இல்லையான்னா மற்றவர்கள் பல பக்திகள் மேல் சொன்ன மாதிரி மூணு வகை பக்தி அப்படி செஞ்சாலும் கூட அவரோட காலப்போக்கில் ஒரு காலம் ஒரு காலத்தில் பிற ஆழி இடை பிரிவாய் எனையே பெறுகின்றார் இந்த சம்சார சாதனம் சொல்லக்கூடியதில் பிறந்த பேர் ஒன்றாலும் கூட ஒரு காலம் என்னை வந்து அடைவார்கள் அவர்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் காலதாமதமாகவும் அர்த்தம் இவர்கள் காலதாமதம் உடனே ஆகவே அவர்கள் சுற்றி சுற்றி வர்றது கிரா இந்த மலைப்பகுதிகளில் வழி தெரியாமல் போற மாதிரி இருக்காங்க அவங்க வழி தெரிஞ்சவங்க நேராக அது வந்து ஊர் போய் சேரணும் அதுபோல் ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் நேராக வந்து சேர்ந்துடுறாங்க என்ன மற்றவர்கள்லாம் வழி தெரியாமல் காமி பக்தி செய்து போகபாக்கியத்தை விரும்பி இவ்வளோ பரலோ சுகத்துக்காக தடை மாறிட்டு வர்றாங்க அவர்களும் என்ன காரணத்தினால ஒரு காலத்தில் சுற்றி சுற்றிட்டு வந்து நான் சேர்த்துக்குவேன்னு சொல்கிறேன் அதான் சொல்ல பிறர் இப்படி காமிய பக்தர்களாக இருக்கு கூட ால் இடத்திலே பக்தி செய்கின்ற காரணத்தால் வழிபாடு உடையார் வழிபாடு செய்வடானால் அவர்கள் கூட அடையார் இந்த சம்சார சாகரத்தில் அதாவது நரகத்தை அடைமாட்டார்கள் என்ன செய்வார்கள் ஒரு காலம் ஏதோ ஒரு பிற ஆழி பிரிவாய் இந்த சம்சார சாகரத்திலிருந்து பிரிந்து கொண்டு எண்ணெயே பெறுகின்றார் இப்படி எண்ணெய் அடைவார்கள் நேரடியாக என்னை அடைவார்கள் ஞானிகள் மூச்சுக்கள் சுற்றி சுற்றி வந்து காலகாலமாக அடைவார்கள் மற்ற பக்தர்கள் அவங்களும் பக்தர்கள் தான் அப்படி பக்தர்கள் இருந்தாலும் கூட சில காலம் தவிர்த்து என்னை வரைஞ்சி அடைவார்கள் உடனே அடைகிறதுக்கு அவங்களுக்கு அறிவு கிடையாது அது அறிவானால் தத்து ஞான இல்லை எல்லா உலகங்களும் என்பாலே என்னாலே செல்லா நின்றும் செயலொன்றிரன் நான் சிவயோகி அல்லா நடவாதன உம் அந்த செயல் என்பால் இல்லாதமையும் அறிவான் என்றும் பிரிவானால் பதிட்டாது பாட்டு இப்போ மீண்டும் இந்த திருட்டிதன் பற்றி சொல்றார் எல்லா உலகங்களும் என்பாலே ஆனார் எல்லா உலகம் எழுத்துல தான் கற்பனையாக தோற்றுகிறது ஈரில் பதினாலு உலகங்களும் இடத்துல வெறும் தோற்றம்தான் என்னாலே செல்லான் நின்றும் அது எல்லாம் என்னால் தான் ரசிக்கப்படுகிறது அவர் இருந்தாலும் கூட செயல் நான் நான் ஒன்றும் செய்கிறதில்லை என்ன அது எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுறீங்க ஒன்றும் சொன்னாங்க அதுதான் மகிமை இவ்வளோ மகிமையாது காந்தி முன்னாடியிலும் சேட்டுக்கிற மாதிரி காந்தத்துக்கு ஒரு செயலும் ஆனாலும் அந்த சன்னிதானத்துக்கு போனால் சேட்டை ஒன்று இரும்புகிறேன் அப்படி போல் நிஷ்கிரியாகிய பிரம்மஸ்வரூபத்தில் இந்த மாயினோடய சம்பந்தம் ஏற்பட்டுன்னு மாயை சேட்டை போட ஆரம்பிக்குது என்ன சேட்டே பரிணாமந்தான் பண்ணாமதி கிடையாது ஆகலை இல்லைன்னா ஜனம் ஒன்றும் கிடையாது அதனால அந்த ஜடப்பொருளுக்கு சேனத்தண்ண உண்டாக்குறதே சன்னிதானத்தினால்தான் அது என்ன இஷ்டம் செய்ய முடியுமா பரிணாம அடைவதற்கு சுதந்திரம் அது இருந்து மரணம் அடைய முடியாது அது ஈஸ்வரன் அதிக்கத்தை இருக்கிறதுனால கிருஷ்ணன் ஆட்டிப்படுகிறார் அது அதான் இவர் வைத்து இவருடைய சரோஜ உபாதியை கொண்டு திரு காலம் உணர்ந்து இவர்கள் பதினாறு லோகங்களையும் என்னென்ன எழுகை பரப்பி அமர்த்திய பதிலாக படைத்து காத்து அடிக்கிறார் அது சாமர்த்தியம் அவர் கொண்டு அதான் நான் செய்கிறேன்னா நான் செய்யவில்லை நான் சரசாட்சி பாவனையும் உண்டவருக்கு இதேபோல சிவயோகி என்னை கண்டி யோகமடைந்து ஞானத்தை அடைந்தவன் எவனோ அவன் என்ன நினைக்கிறான் நடவாது எனவும் சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் இது எதுவும் நடக்காது என்றும் அந்த செயல் என்பால் இல்லாது அமையும் அவர் சேர்ந்தனால எங்கிட்ட எந்த செயலும் இல்லை என்றும் அறிவான் அறிவான் இப்படி அறிகின்றான் அவன் ஒரு பயன் என்ன என்பதும் பிரிவான் இதை விட்டு எப்போ பிரிய மாட்டலாம் இந்த விஷயம் சிவயோகி தத்வஞானி என்ன பண்ணுறான் சிவபெருமான் அதாவது காரணபிரமம் எல்லாம் செஞ்சாலும் கூட செய்யாத பாவனை உண்டு அது பிரம்ம பாவனை முன்ன சொல்லியிருக்கு ஆபாஸ் பவனுக்கு ரெண்டு பானம் உண்டு அனுஷ்டான பானம் உண்டு ஆரோ பானம் உண்டு அதிஷ்டான பாவனையை நினைக்கும் போது சாட்சி பானம் வந்துடும் ஆரோ பாவனை நினைக்கும் போது கர்த்தா தன்மை வந்துடும் ரெண்டு பாவனையில் விசாரபுருஷர்கள் விசாரம் செய்து நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று பாவனை செய்வார்கள் ஞானம் அடையலாம் நான் சாட்சியமாக சாட்சியத்தில் சேர்ந்து நான் கர்த்தா பக்தான் சொன்னால் பந்தத்தை அடையலாம் ரெண்டு பாவனை அந்த ரெண்டு பாவனையை மூச்சுக்கள் தான் தெரிஞ்சுகிறவங்களே மற்றபானு தெரியாது மற்ற ஒரு தான் தெரியும் அஞ்ஞான காலத்தில் கஷ்டபக்தன்மையாக தெரியும் நான் செய்கிறேன் அனுபவிக்கிறேன் அப்படிம்பாங்க புண்ணிபாகத்தோடாக செயல்படுகிறார்கள் இது அஞ்ஞான காலத்தில் மூழ்க்சுவாயி சிவனாதியால் செய்கிற காலத்தில் ரெண்டு பானுன்னு தெரிஞ்சுக்கிறான் அதுவரும் தெரியாது அப்போது ஓ இந்த நாமறு பிரபஞ்சத்தில் கர்த்தாபாத்தன்மை வைத்த முன்னாள் பந்தம் ஏற்படுது என்றும் இதை விட்டாக்க அதிஷ்டான சேதத்தை பிடித்த முன்ன பந்தத்தை விடுபடலாம் என்று தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நேரத்தோடு அபியாசம் பண்ணி ஞானத்தை அடைகிறான் அவன் தான் சிவயோகி அல்லது விசார வார்த்தை உள்ளவன் என்று சொல்லப்படும் அவனுக்கு என்ன செய்கிறான் ஈஸ்வரனுடைய நிலையை சுருதி பிரமாணத்தை கொண்டு இச்சிக்கிறான் ஈஸ்வரன் அவருக்கு ரெண்டு பானனை அனுபவமாக இருக்கு திடீர் தம்பரை அனுக்குறன் திராவான் பண்றார் ஆனால் நான் செய்விலையென்னு பாவனை இருக்கு அவருக்கு அது அரிஷ்டான பாவனை செய்வது அரு பாவனை அப்படி அவர் இருக்கார் என தெரிஞ்ச பிறகு அதே போல சிறையோகான்கூட அல்லான் நடவாது எனவும் அது ஈஸ்வரன் அல்லாமல் எதுவும் நடக்காது எனவும் அந்த செயல் என்பால் இல்லாது அமையும் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நான் சாட்சியா இருக்கிறேன் நானா செய்றேன் நான் அகரத்தை அபோகத்தை அசங்கம் சென்று நினைக்கிறான் அப்படி அறிவான் அவன் தான் சிவஜோகின் பேர் அவனுக்கு என்ன பலன் என்றும் பிரிவான் ஆலோசனை என்ன என்னைகிட்ட பிரிய மாட்டான் என்னுடைய ஏகத்துமா இருக்கிறான் தொன்பது லட்சத்தை கூட சார் நானே சத்து லட்சத்தில் பரமா இருக்கிறேன் சச்சானபுரம் பவனே வருது அதனால பந்தத்திலிருந்து ஈடுபடுகிறான் விவகார காலத்திலும் பந்தம் இல்லாமல் இருக்கிறான் இவன்மித்த நிலை வித்தக நிலையை அவன் பெறுவதற்கு காரணம் என் உண்மை நிலையை உணர்ந்து அபேத்த காரணம்தான் நான் எப்படியோ அவன் அப்படி ஆயிடலான் இங்கே நான் செய்விலையென்று என்ன செஞ்சு செய்கிறேன் ஆனாலும் நான் பாரமார்த்தமாக செய்யவில்லை விவகாரதோசையில செய்கிறேன் அவளுடைய பாரமாறு செய்கிறேன் செய்யவில்லை அதே போல ஜீவன் முத்தலும் விவகாரதோசையில செய்கின்றேன் பாரமாறு செய்யவில்லை விவாரதி கருவிகரணங்கள் செய்கின்றன நான் அழைத்தாலும் கோடசனே பிரமே கோடசு இருக்கிறேன் என்று சொல்லும்போது பந்தத்தை விட கொடுக்கிறான்னு சொல்லப்படும் ஐத்தேய பிரம்ம பாவனையின் பெயர் இதுதான் பரம் செய்யும் முழுவதும் கண்டுகொண்டிருப்பேன் நூலினாலும் நுண்ணுணர்வினாலும் பெரிவினாலும் வென்றிடப்படுவேன் நான் மாலில்லாதமா யோகிமா தேவன் கொண்டாம் மூலமாகிய பரத்தினர் பரமவான் முறைமையான் மொழிகின்றே பத்தொன்பதாவது பாட்டு காலமாகிய பரம் செய்யும் முழுவதும் முன்னே ரெண்டி வந்து கொடுத்தோம் சகலையும் காலத்தில் உள்ள நடக்குது என்ன கொஞ்ச காலம் போட்டோம் கொஞ்ச நேரம் போட்டோம் அல்ல காலம்தான் அதான் பரம் மேல எல்லா விவகாரங்களுக்கும் காலம் தான் முக்கியமாக இருக்கிறது நல்லப்பட அவ்வளோ மேல் காலமாகிய பரம் காலமே எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது அந்த பரம் செய்ய முழுவதும் செய்யக்கூடிய எல்லா காலம் காரியங்களும் கண்டுகொண்டிருப்பேன் நான் அதை நான் சாட்சியமாக தின்னு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நூலினாலும் வேதத்தினாலும் நுழைவினாலும் அதாவது சூக்ம புத்தியினாலும் பிரிவி நான் இன்னும் மற்ற விசாரத்தினாலும் நுகர்ப்படுவேன் நான் என்னை நான் தான் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்னை பற்றித்தான் ஞானிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மாத எனக்கு எந்த மயக்கம் கிடையாது மாயோகி மா தேவன் நான் மற்ற ஜோன்கள்லாம் மயக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் நான் சகதா நுத்தன் அதனால மயக்கம் கிடையாது மாயோகி சிறந்த யோகமாக உள்ளவர்கள் எல்லா நான் தான் பெரிய யோகி மா தேவன் சகதேவர்களுக்கும் தேவன் நான் மகத்தின் எனக்கு உண்டான் என்னை போல மகிமை யாரும் கிடையாது மூலமாகவே பரப்பனில் பரம காலம் சொன்னம் எல்லாத்துக்கும் முன்ன முதல்வர்கள் சொல்லப்பட்ட காலம் தான் எல்லாத்துக்கும் மூலம் காலமே காலம் இல்லாம அந்த காரியம் நடக்க நாள்தோறும் ஒவ்வொரு கிஷத்துக்கும் காலம்தான் அடுப்பிலிருந்து இறக்கி வைக்கும் குழம்போ கூட்டம் நல்லது சாதமோ கொஞ்சம் கொஞ்சம் பொறப்பா அப்படிங்குவாங்க கொஞ்சம் ஆர்ட் காலம் வேணும் ஆக்கப்பொழுது ஆறப்பொருக்க மாட்டேங்கிறியா அப்படிங்குவாங்க அதனாலே கொஞ்சம் பொருள் உடனே வாயில் போட்டலாம் சுட்டுக்கூடும் கொஞ்சம் ஆர்ட் கொஞ்சம் காலம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டம்மா நேரம்னா காலம் ரெண்டு மூணு தான் கொஞ்சம் நேரம் அந்த காலத்துக்கு அவ்வளோ மகிம் ஒவ்வொரு கணமும் காலம் தான் அப்படிங்க அதனால மூலமாகிய பரத்தனில் மூலமா இருக்கின்ற மேலான காலத்தை விட பரவமாம் முறைமையான மொழிகின்றேன் நான் அதுக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னார் காலம் தான் எல்லாத்துக்கும் மூலம் நான் மூலமா இருப்பது நான் தான் அதிஷ்டான செய்த இப்போ மாயவர் சம்பந்தப்பட்டதுனாலே கனவு மார்ந்து கொள்ள சொல்லிக் கொள்ளிருக்கிறேன் என்று சொன்னார் படைப்பவன் நான் எப்பொழுதும் பரம்பரோ யோகிக்கிருந்து நடத்துவன் நான் நன ஓ ஒழுக்கம் இலா ஞான யோகத்தால் கிடைத்திடும் என்றனையாக கெளிமையாயோகானந்தத்து இடைப்படலால் நடம் செய்வேன் எல்லையில் பேரின் பத்தால் பாட்டு படைப்பவன் நான் எப்பொழுதும் பரம்பரா யோகிக்கு இருந்து நடத்துபவன் நான் அப்படின்னா இந்த உலகத்தை செட்டிப்போன் நான் தான் சிறு சம்மாரம் அடுக்கிற புரோபம் திருபாயம் எல்லாம் செய்து நான் தான் அப்படி இருந்தாலும் கூட நான் நடந்து கொள்ள விதம் வேற சிறியோயிகள் பரம்பரம் பரம் பரா யோகி யோகிக்கு இருந்து நடத்துவன் நான் அவரிடத்திலே ஒரு விதமாக நடக்கிறேன் எப்படின்னு சொன்ன ஒடுக்கம் இலா ஞான யோகத்தால் ஜாக்கிர சொனா சுடுத்தி மூண்டும்மில்லாத நிலை உண்டாங்கள் அதான் சமாதியின் பெரும் அந்த ஞான யோகத்தால் கிடைத்திடும் எந்தனையாக என்னை பற்றி அவர்கள் அந்த தெரிந்து கொள்வாப்பதான் கெடுந்தியா பொருந்தியா அப்படிப்பட்ட பொருந்திய யோகானந்தத்து என்ன கிடைக்குது சமயத்துல ஆனந்தம் தான் சுழித்தியாவசியில எப்படி ஆனந்தம் கிடைக்குதோ அதே ஆனந்தம் அங்கே இருக்கு வேறு கிடையாது அதனால் சுழ்த்தியில ஒன்றும் தெரியவில்லை தூங்குறேன்னு சொல்றோம் சமாளியில ஒன்னும் தெரியவில்லை தூங்குறேன் சொல்ல போயிருது அவனியாசம் அப்படின்னா இந்த சுழித்தி ஆனந்தம் சம்மா பிர ஆமா தூங்குவதில்லை சதோதயம் ஆனா தூங்குறேன் சொல்றான் அது ஒன்று ஒன்றும் தெரியல நான் பிரம்மசுகமா இருக்கிறேன் தெரியணுமா இல்லையா தெரியல இந்த மறைப்பு தான் அங்கே சுகத்தை குறைக்குது இல்லைன்னா பேரானந்தம் என்னோட வெளிப்படும் அதனால தான் சொல்ற அப்படி இருக்க இருக்கின்ற கிளிமிய யோகத்தால் பொருந்திய அந்த யோகானந்தத்தின் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்குது அது கிடைக்கிறதுனாலே நடம் செய்வேன் எல்லையில் பேரின் பார்த்தான் உள்ளத்திலே இல்லை பேரின்பத்தை கொடுத்து நடனம் செய்கிறேன் அப்படின்னா பேரின்பத்தை கொடுக்கிறேன் அர்த்தம் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறான் அர்த்தம் சமாதிக்கும் சொலுத்திக்கும் வித்தியாசம் ரெண்டே ரெண்டு தடை தான் தூங்குறேன்ங்கிறதும் ஒன்று தேட தான் ரெண்டு தடை போக்கணும் அது போக்குறதுக்கு இந்த பாடுபட வேண்டும் இருக்கு சும்மா சொல்லல ரெண்டு தடை தெரிவிக்கொட்டான் போக்கறது என்ன போக முடியல கத்தி எடுத்து வெட்ட முடியாது இல்லை வெடி கொண்டு வச்சு வெடிக்க முடியாது இப்போ என்ன செய்யணும் விசாரத்தால் தான் போகணும் விசாரஞானம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அப்படிப்பட்டது அது அந்த ரெண்டு மறைப்பு அது போய்கிட்டாக்கா அப்புறம் ஆனந்தமானது பிள்ளை இலக்கண பிரம்மாண்டம் அது என்ன பண்ணுது அந்த ஆனந்தத்தை தடுக்குது தடுத்து நிறுத்துது பிறபாலும் வெள்ளம் வருது அணை கட்டிட்டோம்னா அது தண்ணி போகுது தண்ணி அப்புறம் தங்கி போறதுனா என்ன அந்த சந்தோட வந்து கொஞ்சம் தண்ணி வருது தான் பார்க்குறோம் இல்லைன்னா முடியாது பிரவாகத்தை பார்க்க முடியும் அதுபோல இந்த ரெண்டுமே அடப்பட்டு போச்சு ரெண்டு அணுக்கட்டு சேர்ந்து போச்சு அதனால இந்த பிரவாக வெள்ளம் ஆனந்தம் வெள்ளக்கல் பிரமானந்தம் இருக்கு வெளிப்பட தடுக்குது தடுக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சுகம் தோற்றியது அப்படிங்கிற ஒரு பாவனோடு திருப்தி எப்படி அணைக்கட்டும் கொஞ்சம் தண்ணி வரும்போது அப்பா தண்ணி வருதுப்பா அப்படிங்குற மாதிரி ஒரு பாவன் இருக்கு வாசமாக அணை இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல அழா பார்க்கலாம் அப்படி போல இங்க தடையாக இரண்டு அணைகள் இருக்கின்றனவே ரெண்டும் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் தெரியவில்லை சுகமா அந்த தூங்கினேன் தெரியவில்லை ரெண்டு இடத்துல சுகம் இருக்கணும் அப்ப இருந்தது சொன்னா அதுதான் ஆனந்த நடனம் செய்கிறேன்னு சொல்கிறது தான் அதான் பிற இடக்கில் பிரம்மானந்தன் பேர் இந்த ரெண்டு போக்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு சிவன மனைத்தியாசனம் செஞ்சு ஆகணும் சாண சட்டம் சம்பாரித்து ஆகணும் இல்லை அது ரெண்டு போகாது அவ்வளோ வழிமுடையது சாஸ்திர பயிற்சியினால் ஒரு பகுதி போகுது பரோட்சி ஞானம் பரோட்சி ஞானத்தினால அகத்தார்பாட ஆவரணம் பிரம்ம இல்லையே ஒரு பகுதி போகுது பெருமனும் விலங்கவில்லையான்னு இன்னொரு பகுதி இருக்குது அது மறைப்பு இருக்குது அதை போக்கிறதுக்கு நீச்சாரணம் செஞ்சால் தான் முடியும் தத்துவதா தொம்பது விசாரம் செய்து அது ஞானத்தை அடைஞ்சால் தான் அது போகணும் ஆண்டகாரர்கள் சம்பாதிக்கணும் ஆண்டகாரர்கள் சம்பாதிக்கிறதுக்கு நிரந்தரம் நெடுஞ்சால நேரத்தோடு நீச்சாடனும் செய்யணும் செஞ்சால் தான் கிடைக்கும் அப்படி செய்கிறதுக்கு காலம் மன சம்பாதிக்கணும் காலம் வருணும் புண்ணியம் கூடணும் எல்லாம் இருக்குது அது அப்புறம் அது பிரார்த்தப்படி நடக்கும் அதனாலதான் இந்த யோகானந்தத்தை நடம் செய்வேன் எல்லையில் பேரின்பத்தான் என்று சொல்றான் எல்லா வேதமோமறிவான் வானாபர் மாமறைகள் அறைகின்ற அமரை விதனை தானாலோம் பெறவுரியான் தவமுடையான் நிசமுடையான் ஆனாதவன் முடையான் ஆகி தவனமுடையான் ஈஸ்வரகையில் நான்காவது பத்தியோகம் பத்திமயோகம் இருபத்தோராது கடைசி பாட்டு அதில் அது வரைக்கும் பக்தியைப் சொல்லி வந்தார் பக்தர்கள் நான் விதமாக இருப்பார் என்று ஒரு சொன்னார் அறிவால் வழிபாடும் வழிபடுவதும் அப்புறம் பிரிவான் என்னில் யாம் ஆடும் இயல்பு அறிவான் நான் எல்லாவற்றிலும் நலன் செய்து அது மற்றவர்கள் தெரியாது எல்லா வேகமும் அறிவான் ஆனால் அந்த யோகிகள் பிரச்சாரபூசர்கள் தெரியும் அவர்கள் தான் தெரிந்து கொள்வார்கள் அவர்கள்தான் எல்லா வேதமும் தெரிஞ்சவராக இருப்பார்கள் வாநாடர் மாமறைகள் அறைகின்ற மறைவு இது தேவர்கள் வேதங்கள் பெரிய வேதங்கள் சொல்லுகின்ற ரகசியம் இதுதான் மறைவுனா ரகசியம் அதனால நான் திரடம் செய்யக்கூடியதும் வேதமும் இயல்பு அறிவான் அந்த யோகிகள் அதே மாதிரி வேதமும் அறியான் தேவர்களும் வேதங்களும் அறிகின்ற அவசியம் இதுதான் இதனை இப்படிப்பட்ட அவசியத்தை தவமுடையான் யன் தெரிஞ்சுக்கொள்ளலாம் தவம் இருக்கணும் அவனுக்கு விஷமுடையான் சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய நிலை இருக்கணும் பொய் பேசுறவங்க தெரியாது ஆனாவே அன்புடையான் குறையாத பக்தி இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்து ஆகிய தவ நலமுடையான் தவ சிரட்டவர்களாக இருக்கணும் அவர்கள் தான் நாளும் வரவரையான் எப்பொழுதும் அறைய முடியும் மற்றவர்களால் அறிய முடியாது அதனால யோகிகள் பக்தர்கள் இவர்கள வேதங்கள்லாம் என்ன தெரிஞ்சிருக்கு அதான் பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை அறியக்கூடியவர்கள் சில பேர்கள் தான் பக்தர்கள் தமிழ்முடையவர்கள் விசாரபுஷர்கள் யோகிகள் இப்படிப்பட்டவர்கள்தான் அறிய முடியாமலையா மற்றவர்களுக்கு அறிய முடியாது அவர்களுக்கு நான் மிக தூரமாக தான் இருக்கிறேன் பக்கத்தில் இருந்தும் கூட இல்லாம்தான் ஏன் அவர்களுக்கு தெரியாது ராமகிருஷ்ண உதாரணம் சொல்வார் குழந்தையோட விளையாடிட்டு இருந்ததா அந்த அப்புறம் குழந்தை வெளியில் போயிட்டு வந்தது தான் அதற்குள்ள வரும்போது அந்த ஒரு முக்கால் போட்டு பார்த்த உடனே குழந்தை பயம் ஏற்படுது ஐயோ போதம் வந்து நிற்கிறதே அப்புறம் போதமில்லை நான் தான் நம்ம அப்படின்னா நம்மளே இல்லையா அப்புறம் திரையை எடுத்து பார்த்தா இந்த முக்கால் எடுத்து பொண்ணே சீரிக்கிறாது அப்படிம்பார் அப்படி போடல இந்த உலக மக்கள் பக்கத்திலேயே இருக்காரு பகவான் பூதம் இருக்கு என்னமோ உலகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க உடைய உள்ள பணிக்கு என்ன தெரியல அந்த முக்காடு எடுக்கக்கூடிய எடுத்தாக எப்படி அந்த குழந்தையை சிரித்ததோ அப்படி போல அஞ்ஞானமாக முக்காடை நான் எடுக்கிறேன் பக்தர்களுக்கு அப்போ சிரிக்கிறார்கள் அவர்கள் ஞானம் அடைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே எங்கே இருக்காரு அங்கேயே தான் அதே தாயார் அஜான் ஒரு திறதா இருக்கக்கூடிய குறுக்க இருக்கு திறைய இருக்கும் போது பயப்படுது குழந்தை நீக்கிட்டா தெரியுது அதே போல அஞ்ஞானம் ஒன்று தான் மறைக்குது மறைக்கிற அஞ்ஞானத்தை நீக்க வரைக்கும் இந்த ரகசியத்தை யாருமே தெரிய முடியாது நீக்கக்கூடிய மார்க்கம் தெரிஞ்சவர்கள் சில பேர்கள் தான் தான் தெரிய முடியும் தெரியாது ஆகவே இத்தகைய ஒரு நிலையை தவமுடையான் நிசமுடையான் ஆனால் அன்புடையான் ஆகி தவ நலமுடையான் நானும் நாளும் எப்பொழுதும் அவன் அடைவதற்கு விரும்புடையவனாகிறான் சொல்ல இவ்வளவு தானே இன்பமுட நண்பர்க்கு அவ்வளவுலாத திருமேனியவனாலே எவ்வொழியுமான ஒளி எவ்வொழியுமா எவ்வொழியுமானவன் இலங்கியவருள்ளே செவ்வொழி விளங்க நடம் நின்று செயருற்ற ஐந்தாவது ஈஸ்வரத்தியாயம் முதலாவது பாட்டு ஐந்து பாடல்கள் வரைக்கும் கவிநாயகர் இதாவது மூலாசிரியர் சொல்ற மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது அவர் அந்த மகாவிஷ்ணு மண்ணிலே இருக்கின்ற சந்தனாதி முனிவர்களுக்கு சொல்லி இன்பம் உடம்பும் ஆனந்தத்தோடு அன்பருக்கு அந்த முனிவர்களாகிய பக்தர்களுக்கு அவ்வளவோ இல்லாத அவ்வளவு இந்தளவு தான் என்று சொல்ல முடியாத திருமேனி அவர் அவருடைய உடம்பானது உபத்தேசம் செய்யக்கூடிய சிவ திருமேணி மட்டுமல்ல அதை அளவுக்கு சொல்ல முடியாத அவமான திருமேணி அதனாலே எவ்வொழியும் அவன் இலங்கி எவ்வளியுமானவன் எல்லா பிரகாசத்தன்மையும் உடையவன் அவன் அப்படி விளங்கி கொண்டு அவருள்ளே அந்த மனிதர்களுக்குள்ளே செவ்வொழி விளங்க அவளுடைய உண்மை ஒளி அதாவது ஆத்ம உள்ளே இருக்கின்ற ஒளியானது விளக்கம் பெற அதை கொண்டு பார்க்குமாறு அவர்களுக்கு வெளியிலேவர் நடனம் என்று செயல் நடனமாட ஆரம்பித்தார் அவர்கள் பார்க்கும்படியாக அவர்கள் அந்த தத்துவத்தோடு கூடி அவர்கள் பார்ப்பார்கள் இந்த நாலு பாட்டில் அடுத்தது அவர் நடனத்தை போய் சொல்ல போறார் விதயத்தை வண்ணமதி இல்லாத பரமாகிய மகேசன் விண்ணினிடையே விமலனான வரியோடும் கண்ணின் எதிர் நின்று நடம் ஆட அவர் கண்டார் இரண்டாவது பாட்டு பார்த்தார் எண்ணம் அது இறந்த பர யோக தெய்யத்தே வண்ணமதி இல்லாத பரமாகிய மகேசன் அவர் எப்படி இருக்கார் எண்ணம் இல்லாத இடத்தில அவர் இருக்கார் எண்ணங்கள் அங்கே இருக்க மாட்டார் அந்த அந்த கலந்து தங்க மாட்டார் எண்ணங்கள் ஓய்ந்த இடத்துல தங்குறார் அதான் சமாதி அர்த்தம் நமாதத்தில் வெளிப்படுகிறார் சச்சிதானந்த மற்ற சமயங்களில் நாவ பிரபஞ்சமாக அவர் காட்சி கொடுக்குறார் அது உண்மையான காட்சிகள் இல்லை பொய்க் காட்சி பொய்யோடு சேர்ந்த காட்சி மெய்யாக வழங்குவது சமாதிரி நிலையில்தான் அத்தை சமாத அவர் எப்படி இருக்கார் வண்ணம் அது இல்லாத எந்த நாமருக்கும் இல்லை இப்போ பரமாகி மேலான வசுவாகிய இருக்கின்ற எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார் அதான் அந்த சமாதிவாதத்தில் தான் சுலித்தியவசில் அப்படி தான் இருக்கார் ஆனாலும் மறைப்பு இருக்கிறதுனால தெரியவில்லை அப்படிப்பட்ட அவர் விண்ணின் இடையே அந்த ஆகாயத்தினிடமாக விமலனான பரிசுத்தமாக இருக்கின்ற அரியோடும் மகாவிஷ்ணுவோடும் கண்ணின் எதிர் நின்று அவர் எல்லோருக்கும் தெரியும்படியாக முன்னால் இருந்து கொண்டு நடம் ஆட நாட்டியமாட அவர் கண்டார் அந்த முனிவர்களெல்லாம் பார்த்தார்கள் சனந்தநாதி முறையர்கள் விண்ணிலே ஆகாசத்திலே நாராயணோடு கூடி ஆடப்போறார் என்பது என் அடுத்த பாட்டுன்னு சொல்ல போற ஏவன் மாயை இந்த உலகெல்லாம் ஆகியிருப்பதுவாம் ஏவனாலே நடக்கின்ற தேவன் பதங்கள் சிந்தித்தே பாவமானவன் ஞானம் தன்னால் உண்டாம் பயம் போகும் ஆவ அந்த பரம்பொருள் நின்று கண்டார் அன்போடும் உண்டாகப்பாட சொல்றார் வன் எந்த பரமசிவன் மாயை அவருடைய மாயானது இந்த உலகெல்லாம் ஆகி இருப்பதுவாம் அவருடைய ஆக்கைக்கு உட்பட்டு இந்த மூணு லோகங்களும் செயல்படுகின்றன அப்படிப்பட்ட நிலையில் இருக்கு ஏவனால் எந்த பரம்பொருளால் நடக்கின்றது இது நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஏவன் பதங்கள் சிந்தித்தே எந்த பரம்பொருளின் திருவிழிகளை தியானித்த காரணத்தினாலே பாவமான வஞ்ஞானம் தன்னால் உண்டாம் பயம் போகும் பாவம் பாவம் என்ன பண்ணணும் துக்கத்தை கொடுக்கும் அது பாவத்துக்கு காரணமாக அஞ்ஞானந்தான் ஆக அஞ்ஞானத்தை போக்கிறது யாவது அது அவருடைய திருவள்ளு தான் அதனால பாவமான வஞ்ஞானம் தன்னால் உண்டாம் பயம் போகும் அந்த பயம் நீங்கரும் அந்த பரம்பொருளை சிந்திக்கிற காரணத்தினால பாவத்துக்கு காரணமாக இருக்கின்ற அஞ்ஞானம் அதன் காரியமாகிய பயம் நல்லா நீங்கிடும் ஆஹா ஆச்சரியம் ஆச்சரியம் அந்த பரம்பொருள் நின்று ஆடக் கண்டார் அன்போடும் ஆடக் கண்டானார் அத்தகைய பரம்பொருளானது சிவரவமாக எழுந்திரடி முனிவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து காணும்படியாக பிரீதியோடு ஆட ஆரம்பித்தார் சொன்னார் ஆக அந்த பரம்பொருளானது பரிசு எங்கு நிறைந்த அந்த பரபரமாக பரம்பொருள் மாயோடு சம்பந்தப்படும் போது அது செயல்படும் போது சொல்லப்படும் இப்போது காரிபுரம் கொண்டும் கானபெரும உபாசனை அதாவது உபதேசம் செய்கிறார் சுத்தபிரம நிலையை உபதேசம் செய்கிறார் இப்படி ஒரு பாவனைகள் இருக்கின்றன தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கார் அது காரியபிரம நிலை அவர் பேசுகிறதோ கானபெரும நிலை பேசுகிறார் கானபிரமத்தை பேசும்போது அவர் இடையிலேயே அறிவுறுத்துகிறதோ சுத்தபிரமத்தை அந்த பரம்பொருளை தன்மேல அபேதப்படுத்தி காற்றார் அதே எந்த யோகிகள் இதை சிந்திக்கிறார்களோ அவர்களும் அந்த பரம்பொருளோடு அபேதமாயிருக்கிறார் என்றும் சொன்னார் ஆகவே அப்படிப்பட்ட ஆச்சரியமாக இருக்கின்ற அந்த இறைவன் இப்போது நடமாட செய்கிறார் என்று சொன்னா இது பெரிய ஆச்சரியம் என்றார் ஆஹா ஆச்சரியம் ஆச்சரியம் அந்த பரம்பொருள் நின்று ஆட அன்போடும் கண்டார் பக்தியோடும் எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் சொன்னார் பத்தியோடு சாந்தி ஏ அடைந்த பரயோகத்து உத்தமர்களாக சுத்த ஒளியோட ஒளி கண்டனர்கள் தூயோர் நான்காவது நிதிரை உறாத அதில் நிதிரை கிடையாது ஆத்மாவுக்கு எப்போது நித்திரை இல்லை நிதிரை கிட சொல்றதில் அஞ்ஞானம் தான் இது சமாதான் நனவர் சொலித்தேன்னு வினவிர் பறத்தை அறிவுறுதல் கவத்தை வினை மாறியே நனவிர் சுழித்த நிலை வரினா பொருட்டிகள் நலமாகவே என்ன சொன்னாலே நித்திரை உறவு அதில் நித்ர கிடையாது நமக்கு நிதிரையே கிடையாது எப்போதும் நான் தூங்குற தூங்கன்னு சொல்கிறேன் இது அஞ்ஞானம் பேர் தூங்காத வஸ்து நான் தூங்குறேன்னு சொல்ல எவ்வளோ அஞ்ஞானம் இருப்பாருங்க இந்த அஞ்ஞானத்தை போக்குறது தான் ஞானம்னு பேர் ஆக தூங்கும் பொருள் எது மன்தூங்குது அதுதான் தூங்கும் விழிக்கும் ஆத்மா தூங்குவதில்லை ஒழிப்பதில்லை அத்தை ஆத்மஸ்வரூபத்தை மறந்து பிரதிபத்துக்கு யோகிதமாக இருந்துக்கின்ற மனதோல சேர்ந்து கொண்டு நான் தூங்குகிறேன் விழிக்கிறேன் சொல்கிறோமே எவ்வளவு பெரிய அஞ்ஞானம் இந்த அஞ்ஞானத்தின் காரணமாகத்தான் துக்கம் வருதுன்னு சொன்னார் ஒன்றும் பாரு நித்ரையுறாதில் அத்தகைய உண்மை சொருகள் நமக்கு இருக்கு அந்த வஸ்துவில் வாயுவை நிறுத்தி இந்த காற்று மனம் அங்கே நின்றுனா காத்து நின்று போயிடும் காத்திரேன்னா மன நீக்கும் விசார மார்க்கத்தில் மனதை நிறுத்துக்கிறார்கள் காற்று நிற்கும் யோக மார்க்கத்தில் வாயு நிறுத்துகிறாங்க மனது நீக்கும் ரெண்டு மார்க்கத்திலையும் விசார மார்க்கம் உயர்வு ஞானம் கிடைக்கும் அதிலையும் ரெண்டு பிரணாய யோகம் அடயோகம் ராஜயோகம் என்று மூணாக பிரிக்கிறாங்க அதில் பிராணாயாம யோகம் இருக்கு அது வாயுவை நிறுத்துறது அடையோகம் அது மிக கஷ்டம் பேரிடரே தெருவுன்னு சொல்கிறார் வாஷ்டத்தில் இந்த ராஜயோகம் இருக்கே அது விசார யோகம் விசாரம் பண்ணால் கடைசியில் விசாரம் செய்து அது ஞானம் அடையினாங்க அதிலே ஞானம் கிடைக்கும் வெறும் பிராணாம யோகத்தில் ஞானம் கிடையாது சமதி நிலை கிடைக்கும் சுழிச்சி போட சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து வந்து எப்படி வந்து தெரியாது ஒரு ஆனந்தேன்னு சொல்லுவாங்க அவங்க தான் இவர்களுக்கு தெரியும் சாஜயோகத்தை அபியாசம் பண்ணுறவர்களுக்கு கடைசியில் விசாரம் செய்த செவிக் சமாதி கூடுது நியம ஆசன பிராணாயாமம் பிரத்யாகார தாரணை தியானம் சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதிகள் சவிக் சமாதியம் பிறங்க சவிகிருப்ப சமாதி கூடுதுன்னு சொன்னாக்க விசாரப்பூர்செல்லாம் கூடும் அது அவர்களுக்கும் கூடுது அவர்களும் சிவனமாக நாம் பண்ணியிருந்தால் தான் கூட அப்படி இருக்கிறதுனால அந்த நிதிரை ஒராத அதில் வாயுவை நிறுத்தி அதில் வாயுவை அடக்கின பிறகு சமாதி கொடுன்னு அர்த்தம் பக்தியோடு சாந்தியை அடைந்த பரயோகத்து இதெல்லாம் இவ்வளவுக்கும் அதிஷ்டானத்தில் பக்தி இருக்கணும் அன்பு ஆரோக்கத்தில் பக்தி இருக்கிற வரைக்கும் துக்கம்தான் அதிஷ்டானத்தில் பக்தி இருக்கிற ஒரு தொம்பது லட்சசத்தினே நான் என்று விஷயம் வரணும் பஞ்சகோஷங்களுக்கு விளச்ச பஞ்சகோஷ விளைச்சனன் அவஸ்தத்திலே சாட்சி சைரத்திலே வெய்திருத்தனம் என்று இப்படிப்பட்ட ஒரு பாவனையெல்லாம் வரணும் இதெல்லாம் ஒன்றும் தான் வந்துடுதில்லை விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்களுக்கே பெரியபாடு தெரிஞ்ச பிறகு அபியாசம் பண்ண அதோட பெரியபாடு அப்படி செஞ்சாக்க பக்தியோடு சாந்தி அடைந்த நிலை வரும் அப்படிப்பட்ட பரயோகத்தை மேலான அந்த சமாதி அபியாசத்தினாலே சமாதியில் கூடும் காரணத்தினாலே உத்தமர்கள் ஆதல் அவர்கள் தான் உத்தமர்கள் ஆவார்கள் அதோடு மட்டுமில்ல உதயம் அத்தமனம் இல்லாத உதயமாறுதல் அத்தமனம் ஆறுதல் ஆத்மா அது எந்த அளவுக்கு ம் இருக்கு அந்த அளவுக்கு ஆத்மீகத்துறைகளை முன்னேறணும் அர்த்தம் நான் சொல்றது ஏன் நான் உதயாத்தம இல்லாதவன் விஞ்ஞானிகள் எப்படி சூரியன் உதயமாவதில்லை மறைவதில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றவர்களெல்லாம் சூரியன் கிளைக்கு உதித்து மேலே மேற்கு மதிக்கிறதுனா சொல்கிறாங்க அவர்கள் ஞானத்துக்கு அது பொது பொருந்தும் மக்களுக்கு அது பொருந்தும் இப்போ நடக்கிறது என்ன அவர் சொல்லுற ஞானம் தான் நடக்குது இவர்கள் சொல்ல ஞானம் நடக்கிறது இல்லை இருந்தாலும் விவகாரத்தில் இப்படித்தான் இருக்கு இப்படி போல ஞானிகள் அது ஆத்மஸ்வரூபம் உதயமானதில்லை அத்தமனமாகதில்லை அந்த ஒளி மறைவதில்லை அப்புறம் மறைப்பில் வந்து நீள்வதும் இல்லை இது உதயாத்தமனம் இல்லை சித்துவதன் எப்போது ஊற்றிக்கொண்டே இருக்கு அத்தகைய அத்தமனம் இல்லாத உதயம் அத்தமனம் இல்லாத சுத்த ஒளி அது எந்த களம் கிடையாது அவர் ஒளி கண்டனர் தூயோர் அத்தகைய நிலையில நிலை பெற்றவர்கள் அவர்கள் அவர்கள் பார்த்தார்கள் இந்த பரமசிவன் நாராயண கூடிய ஆறுவதை நேரிலே பார்த்தார்கள் சொல்லமா திரையீர் கழல் கை தொழுவோ உணராமே அழிக்கும் உருதிரனை மனநாடியான அம்மா முனிவர் கணமா வெளி கண்டனர் கம்மிட்டு வரைக்கும் அவர் சொல்றதுதான் கடல் கை தொழுவோர் பகவானுடைய திருவழியை இவர்கள் பக்தர்கள் கைகளாலே தொழுது வழிபாடு செய்வார்கள் அவருக்கு என்ன லாபம் கணமாத்திரையில் உணராமையை அழிக்கும் ஒரு திறன் அவர் சில நேரத்திலேயே நாம் கும்பிடுதே இல்லை இன்னும் காணுமே அப்படின்னா நம்ம கும்புற வேளம் பார்த்தாது கும்புற மன ஒடுக்கம் பார்த்தாது என்ன செய்கிறோம் ஆறு இருக்கும் எவ்வளோ ஆகவே அவர்கள் செய்கிற நிலை அப்படி தீவிரமாக இருக்குன்னு அர்த்தம் கடல் கை தொழுவவர் சில நேரத்தில் அவர் மாத்திருவார் உணராமை அஞ்ஞானத்தை அழிக்கும் நாசம் செய்யக்கூடிய ஒரு தலைமுத்தி அவர் அவர் எப்படி இருக்கார் வனம் நாட நாடு அறியானை இந்த வண்ணத்தன் இந்த நிறத்தன் இந்த ஊரன் இந்த வடிவன் என்று சொல்ல முடியாது நாமடமும் கிடையாது அப்படிப்பட்ட இல்லாதவனை அம்மா ஆச்சரியம் அம்முனிவர் அந்த முனிவர்கள் எல்லாம் அம்மா முனிவர் அல்லது அல்ல பெரிய முனிவர்கள் என்று சரி கணமா வெளி கண்டனர் கம் இசையே கம்மன் ஆதாயம் ஆகாயத்தினிடமாக கனமாவெளி பெரிய வெளி அந்த வெளியில பார்த்தார்கள் என்ன வெளி அறிவெளி அறிவின் மூலமாக பார்த்தார்கள் ஆகவே அந்த இறைவன் எவ்வளோ அந்த அளவுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி இறைவின்பால் வைக்கிறார்களோ அந்தளவுக்கு உடனே அஞ்சு நாள் ராதம் பண்ணுவார் இது என்ன முடியாது தெசு ஒரு பக்கம் கல் ஒரு பக்கம் சாமானம் போடுறோம் போட்டுக்கிட்டே இருக்கோம் கல் த அந்த பக்கம் தட்டு எழுந்திரிக்க மாட்டேங்குது இப்போ கடைசியில் ஒரு கொஞ்சம் போடுங்க அந்த பக்கம் வேணும் எழுந்திரிச்சு அப்போ கொஞ்சத்துக்காக எழுந்திரிச்சுதான் கொஞ்சம் பத்து அர்த்தம் அப்படி போல் மற்ற பக்தர்களும் பை செஞ்சே இருக்காங்க ஒரு குறைய கொஞ்சம் அந்த குறை இருக்கிற வரைக்கும் அந்த அஞ்ஞானம் போகாது அது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தவன்னா அது எப்படி எழுந்திருக்குதோ அப்படி போல பக்தியான தீவிரமாக செய்ய ஒரு காலத்தில் அஞ்ஞானம் நீங்கும் கருத்து அவன் மா முனிவர் கணமா வெளிக்கண்டனர் கம்மி செய்ய ஆகாயத்தினடமாக பார்த்தான்னு சொன்னார் சிறங்கல் ஆயிரம் சேவடி கரங்களாயிரமாய்க்கர தேந்திய உரங்கோடாண்டமோனும் அங்கேயா சூலமும் பரந்த வேணியும் பரன்மதி கண்ணியும் ஆறு ஏழு எட்டு மூணு தொலைச்சு ஒரு பாட்டு வேண்டும் சொல்றார் அந்த விஸ்வரோ தரிசனத்தை இதில் காட்டுறார் அவர் நடனமாடும் போது எப்படி இருக்குன்னு சொன்னா சிரங்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான தலைகள் பகத் கீத சொ மாதிரிதான் அநேக அர்த்தம் ஆயிரம் எண்ணிக்கை அநேகம் அர்த்தம் சிறங்கள் அநேகம் சேவடி ஆயிரம் திருவடிகள் அனந்தம் கரங்கல் ஆயிரம் கைகள் எத்த